மாலை நிகழ்ச்சியில் முன்னிலை வைத்து சிறப்பித்து கொண்டிருக்கிற ராஜபாளையம் வேலாயுத ராஜா வேதாந்த பாடசாலையின் தலைவர் தவ திரு கல்யாண வெங்கட்ராமன் அவர்கள் இப்போது தம்முடைய உரையை வழங்குவார்கள் பிணக்கிலாத பெருந்துரை உன் உண்நாமல் பேசுவாருக்கு இனக்கிலாதது ஓர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து என்பான் உனக்கிலாதது ஓர் வித்து மேல் விளையாமல் என் வினை மேல் விளையாமல் என் வினை கணக்கிலா திருக்கோளம் நீ வந்து காட்டினாய்கழு மனிதனாக பிறந்துவிட்டால் அவனுடைய குறிக்கோள் முத்தி அடைய வேண்டியது அந்த முத்தி அடைய வேண்டும் என்றால் வினைகள் ஒத்து இருக்க வேண்டும் நல்வினை தீவினை என்ற இரண்டுமே இல்லாமல் இருப்பவன் தான் தன்னை தான் அறிய முடியும் அப்படி அறிவிப்பது பதினாறு வேதாந்த நூல்கள் அந்த பதினாறு வேதாந்த நூல்களை முறையாக கற்பிப்பது நமது அகில உலகிலே முதன்மை கொண்டது இந்த கோவிலூர் மட என்பதை நாம் நினைவு வேண்டும் சுமார் ஆண்டுகளாக இந்த மடாலயத்தை நிறுவி பன்னெண்டு மடாதிபதி மடாதிபதியார்கள் பறந்து விரிந்து பல அடியார்களை உருவாக்கி கொடுத்தார்கள் இப்பொழுது பதிமூணாவது பட்டத்தில் இருக்கின்ற சில்வளசிர் திரு மெய்யப்பஞான தேசிய சுவாமிகளினுடைய பாதத்தை பணிந்து அவர்கள் ஆசியில் இன்று கைவல்ய நமனித இரண்டாவது மாநில மகாநாடு நேற்றிலிருந்து மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த கைவலிய நவநீத மகாநாடை நடத்த வேண்டும் என்று பேராவல் கொண்ட திரு தியாகராஜன் அவர்கள் சென்ற வருடம் நன்னிலம் சென்றுள்ளார் அந்த நன்னிலத்திலே கைவல்லிய நூலை நமக்கெல்லாம் வழங்கிய தாண்டவராய சுவாமிகள் நாராயண தேசிய சுவாமிகளுடைய ஆலயத்தை வணங்கி அந்த ஆலயத்தை கொடுத்த மகா கோவிந்த சுவாமி அவர்கள் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் மகா கோவிந்த அவர்கள் அடியாறுகளை கொடுத்த இந்த மட ஆலயம் என்பதை வேண்டும் தனது பதினெட்டாவது வயதில் ராஜபாலயத்தில் இருந்து திரு வயதிலேயே மேற்கொண்டு ஞான வைக்கை மகா ஞான தேசியர் அவர்களுடன் முறையாக பதினாறு வேதாந்த நூர்களை படித்து பாராயணம் செய்து சிரவணம் செய்து மனனம் செய்து பல இடங்களில் போதித்து வந்தார்கள் அந்த அடியாரை கொடுத்தது இந்த மட ஆலயம் என்பதை திரும்பவும் நினைவு கூறுகின்றேன் அப்படிப்பட்ட வேதாந்த மட இரண்டாவது மகா நாடு இன்று அந்த அடியாருக்கு நூற்றாண்டு விழாவை நடத்தியது இந்த மட மகா கோவிந்த சுவாமிகளுடைய நூற்றாண்டு விழா எட்டு இடத்தில் நடந்தது அப்போது இருந்த மகா சன்னிதானம் நாச்சியப்ப அவர்கள் இன்ற மட ஆலயத்தில் பல மடாலயத்தின் தலைவராக விளங்கிய மகா கோவிந்தசாமி அவர்களுக்கு இங்கும் நூற்றாண்டு விழா நடைபெற வேண்டும் என்று விருப்பம் கொண்டு திரு மெய்யப்பஞான சுவாமிகளுடைய ஆசியுடன் அன்று மிக சிறப்பாக இதய கலையரங்கத்தில் இன்னும் பல ஆயிரம் பேர்கள் கூடி நல்ல சிறப்பித்தார்கள் அப்பேற்பட்ட விழா நடந்தது இங்கு அந்த மகான் தான் நன்னிலத்தில் தாண்டவராய சுவாமிகளுடைய ஆலயத்தை சீரமைத்தார்கள் சீரமைத்தது இன்னும் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று அடியார்களுடைய மனதில் பட்டது விதை போட்டார்கள் தண்ணீர் ஊத்தி கொண்டே இருக்கின்றார்கள் அடியார்கள் அனைவரும் சேர்ந்து வேலி போட்டு வளர்க்க வேண்டும் என்று ஆவல் கொண்டு உள்ளார்கள் அந்த விதையை தானாக வளராது ஊன்றிவிட்டால் பஞ்சபூதங்களுடைய துணைகள் வேண்டும் நம்மளுடைய ஆத்மாத்தமான உணர்வோடும் கூடிய வேலைகள் வேண்டும் அதைதான் தூண்டிக்கொண்டே இருக்கின்றார்கள் நினைவு படுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள் வருகின்ற இருபத்தி ஒன்னாம் தேதி வைகாசி விசாகம் என்று தாண்டவராய சுவாமி அவர்களுக்கும் நாராயண தேசிய சுவாமி அவர்களுக்கும் குரு பூஜை விழா நடைபெற உள்ளது இங்கு வந்திருக்கின்ற அன்பர்களும் சரி இந்த அன்பர்கள் சொல்லி பல அன்பர்களையும் அங்கு அழைத்து வந்து கைவலியம் நமினிதம் தந்த மட வந்தாலே போதும் அதனுடைய மூலத்தை நாம் படிப்படியாக நாம் உணர்ந்து கொள்ளலாம் இங்கே செவியால் கேட்டால் மட்டும் என்றால் முதலில் குரு வணக்கம் வேண்டும் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் குரு சந்நிதானம் சென்று அவருடைய மேனியை நாம் தரிசிக்க வேண்டும் திருநாமம் செப்பல் அவருடைய சன்னிதானத்திலே அவருடைய நாமத்தை நாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் குருவின் திருவார்த்தை கேட்டல் அங்கு சொல்லக்கூடிய கருத்துக்களை நாம் செவியார கேட்டு கேட்டால் மட்டும் காணாது தெளிவு குருமுறை சிந்தித்தல் தானே என்ன சொன்னார்கள் என்பதை திரும்பமும் நாம் சிந்திக்க வேண்டும் சிந்தித்தால்தான் கைவல்யம் நவீன தந்த தாண்டவராயுடைய சுவாமிகளுடைய இன்பம் அவர் பெற்ற இன்பம் நான் பெற்ற இன்பம் பெருகை என்றார்கள் அவர்கள் அளித்த இன்பம் நாம் அணிவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் இன்னும் முழுமையாக இல்லை ஏனென்றால் திரும்ப திரும்ப நினைக்க வேண்டும் பல சிந்திக்க வேண்டும் சிந்தித்தால் தான் அது கிடைக்கும் அதை கிடைப்பதற்குரிய சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்று நல்கிய இந்த மடையாளத்துக்கு மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று ஏ எஸ் வேலையராஜா வேதாந்த என்னுடைய குருநாதர் கோ அவர்கள் என்னை வளர்த்து விட்டார்கள் அவருடைய பாதத்தையும் வணங்கி கொண்டு இங்கு மகா கோவிந்தசாமி சீடர்கள் வந்திருக்கின்றார்கள் நாம் அவரை பற்றி சொன்னோம் நேரில் பார்த்தவர்கள் முத்தமிழ் பண்ணையவர்கள் அரங்கராஜன் வந்திருக்கின்றார்கள் காத்த பெருமாள் அவர்கள் வந்திருக்க இவர்கள் நேரடியாக கற்றவர்கள் இப்பொழுது பேசிய காத்த பெருமாள் அவர்கள் மகா கோவிந்தசாமி நேரடியாக பாதம் கேட்டவர்கள் அப்பேற்பட்ட அடியார்கள் மும்மூச்சுகள் அனைவருடைய பாதத்தை தொட்டு வணங்கி எனக்கு இந்த வாய்ப்பினை இன்று முன்னிலை வைத்து கொடுத்திருக்கின்றார்கள் தலைவர் அவர்கள் ஒரே ஒரு பாட்டு பாடினார்கள் வாராய் என் மகனை தன்னை மறந்தவன் பிறந்து இறந்து தீராத சுழல் காற்றுள் உற்ற செத்தை போல் சுற்றி சுற்றி பேராத காலநேமி திருவன் போதம் ஆராயும் தன்னை தான் என்று அறியும் அவ்வளவுதானே என்றார் இதிலே மறந்து கொண்டிருக்கின்றோம் பிறந்து இறந்து கொண்டிருக்கின்றோம் தன்னை மறந்தோம் மனிதாக பிறந்தவன் தன்னை மறந்தால் கேடு திருமூலர் சுரிகின்றார் தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் என்றான் தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்தவின் தானே தன்னையே அரிச்சிக்கிருந்தானே எதனால் இது உருவாகின்றது புறந்தோல் போர்த்தெங்கும் புழுவலுக்கு மூடி மலம் சோறு ஒன்பது வாயில் குடலை மலங்க உலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலார் இந்த விலங்கு மனம் எதை நினைத்து கொண்டிருக்கின்றது இந்த இரத்தம் மஜ்ஜை நரம்பு எலும்பு அதை மூடிக்கொண்டிருக்கின்ற தோலை பளபளப்பாக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த விலங்கு மலம் அதற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் நாள்தோறும் அதற்காக போரை போர்த்து கொண்டிருக்கிறோம் சட்டையும் கோட்டும் சூட்டும் தன்னை அறியாமல் ஐந்து புலன்கள் நம்ம வஞ்சனை செய்து கொண்டிருக்கின்றது நமக்கு ஐந்து புலன்களையும் கண்ணால் கண்டதை வாங்க ஆசைப்பட்டுகின்றோம் காதால் கேட்டதை வாங்க ஆசைப்படுகின்றோம் மூக்கால் நுகர்ந்ததை சாப்பிட ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் உணர்ச்சியால் இன்பத்தை அணிவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றோம் இப்படி பஞ்ச இந்திரியங்கள் இந்த விலங்கு மனத்தால் நம்மை இழுத்து கொண்டிருக்கின்றன நம்மளை நாம் அறிய முடியாமல் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் இதெல்லாம் காரணம் நம்முடைய மனம் தூண்மை இல்லாதது விலங்கு மனத்தால் இம்மலா உனக்கு இந்த மனத்தை நாம் தூய்மை அடைந்து அதிலே ஒரு அன்பு சுரக்கும் விலங்கு மனத்தால் இமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் இந்த அன்பு நம் மனத்தில் உருவாக வேண்டும் என்றால் இந்த கார் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம விருப்பு வெறுப்புகளை மறந்து ஜாதி பேதமற்று நாம் ஆறு என்று ஆறாய் காலையில எட்டு மணியிலிருந்து இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்மளுடைய மனம் அலைவாய்வதை ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள் நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் காது கேட்டுக்கொண்டு இருக்கின்றது மனமோ அது கொண்டிருக்கின்றது வேற எங்கயோ சென்று கொண்டிருக்கின்றது அந்த மனதை கட்டுப்படுத்திவிட்டால் இந்த பிறப்பு இறப்பானது இந்த வினையானது ஒத்துவிடும் நீக்கிவிடலாம் இந்த மனம் அலைபாய்து கொண்டிருக்கின்றால் தீராத சுழல் காட்டில் ஊட்ட செத்தை போல் சுத்தி சுத்தி வந்து கொண்டிருக்கும் செத்தை மேலவோகும் கீழே போகும் பதினாலு வகை பிறவி திருப்பியும் பிறக்கணும் மனித பிறவிதான் அடுத்து பிறப்பும் நினைக்காதங்க புல்லாகி பூடாய் உளுவாய் மரமாகி பல்விரமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்கலாய் வல்லசூராய் இப்படி பதினாலு வகை பிறவையும் இந்த சுழல் காட்டில சேர்த்த மேல கீழே வர்ற மாதிரி இந்த மனித பிறப்பை விட்டு திருப்பியும் அடுத்த பிறவிக்கு போயிருவோம் அதனால் நம்முடைய மனதை தூய்மை படித்து கொண்டு அந்த தூண்மையின் வாயிலாக நம்மை யார் என்று ஆராய்ந்தால் நமக்கெல்லாம் பயன் கிடைக்கும் என்று இந்த கைவல்லிய மகாநாட்டில் நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் நாமும் அவ்வழியை கொஞ்சமாவது மனதை இன்றிலிருந்து நாம் செய்யக்கூடிய செயலை நினைத்தாலே போதும் காலையிலிருந்து என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்று நினைத்தாலே நாம் தூய்மைப்பட்டு விடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மை அடைந்து விடுவோம் அந்த தூய்மை மடம் இருந்தால்தான் நம்ம வினை ஒத்த முடியும் அந்த வினை ஒத்தால் மீண்டும் பிறவா நிலையை முத்தி அடைய முடியும் என்பதை ஒரு சிறு உரையுடன் முடித்து கொண்டு எனக்கு இந்த முன்னிலை வாய்ப்பினை அளித்த இந்த மடஆாள தலை தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அரியார் பெருமக்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் கைவல்ய நவநீதத்தை கற்பதும் கற்ற வழி நிற்பதும் நிற்கும் வழி சிந்திப்பதும் எவ்வளவு மேன்மையானது என்பதை எடுத்துரைத்து முன்னிலை வகித்து அமர்ந்திருக்கிற தவ கல்யாண வெங்கட்ராமன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்